அறி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம் பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஒரு அருமையான பிரகரண கிரந்தத்திலே ஆத்மபோதம் என்ற இந்த வகுப்பிலே கடந்த பாடங்களின் மூலமாக பத்தொன்பது ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம் இப்ப இன்றைக்கு நம்ம இருபதாவது ஸ்லோகத்துல இருந்து தொடங்கலாம் அதுல வந்து கடந்த பாடத்துல வந்து பத்தொன்பதாவது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னா அந்த ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்துலதான் எல்லாமே இருக்கிறது என்பதை புரிய வைத்தார் ஏன்னா இங்க வந்து இந்த மனம் வந்து அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே இயங்குகின்றது என்பதை புரிய நிறைய ஓமானங்களை எல்லாம் எடுத்து நமக்கு கையாண்டார் இன்னும் நிறைய ஓமானங்களை நமக்கு கொடுப்பார் ஆனா அப்பதான் நம்ம இந்த பாடத்திட்டத்தை வந்து நன்றாக புரிந்து கொள்ள முடியுங்கிறதுனால இப்போ வந்து இருபதாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறார் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் இப்ப இருபதாவது ஸ்லோகம் ஆத்ம சைதன்ய மாஸ்திரி தய தேகேந்திரிய மனோதியகா ஸ்வக்ரியார்தேஷு வர்த்தன் சூரியாலோகம் யதா ஜனாகா இந்த ஸ்லோகம் இந்த இருபதாவது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனின் பிரகாசமான ஒளியினால் இந்த உலக மக்கள் அனைவரும் அவரவர்களுக்கு உண்டான தொழிலை செய்வது போன்று ஞான பிரகாசமான ஆத்ம ஒளியினால் இந்த உடல்கள் இந்திரியங்கள் மனம் புத்தி போன்றவைகள் எல்லாம் தமக்குண்டான விசய சுகங்களில் பொருந்தி செயல்படுகின்றது என்று அறிவாயாக அப்படின்னு நீங்க சொல்றார் இந்த இருபதாவது ஸ்லோகத்துக்கு ஒரு ஓமானம் கொடுக்குறார் ஒரு அருமையான உதாரணத்தை சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்கிறார் அதாவது இப்போ இந்த உலக காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வந்து சூரியன் வந்து ஒரு சாட்சியா மட்டும்தான் இருக்குது சூரியன் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் கலந்துக்கிறது இல்லை அது தண்ணீர் தானாய் சுயம்பிரகாசமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூரிய ஒளி பிரகாசத்திலே இந்த உலகத்திலே எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன விவசாயி வந்து விவசாய வேலைகளை பார்க்கிறான் பறவைகள் இறை தேட போகின்றன இது மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் எல்லாம் சூரிய ஒளியினுடைய அதிஷ்டானத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது அது மாதிரி இங்க ஆத்ம ஒளியினாலே இந்த உடலும் இந்திரியங்களும் மனம் புத்தி போன்றவைகளும் அந்தந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வாயாக அறிந்து கொள்வாயாக என்பதாக இந்த இருபதாவது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகிறார் அப்ப இந்த உதாரணத்தை நம்ம பொருத்தி பார்க்கணும் ஏன்னா இங்க வந்து இந்த உடல் வந்து எப்படி இயங்குதுன்னா ஆத்மா அவனுடைய அதிஷ்டானத்துல இயங்கிட்டு இருக்கு அந்த தூய அறிவின் அதிஷ்டானத்திலே தான் இந்த மனம் புத்தி எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப இந்த மனசு வந்து உன்ன சிந்திக்கணும் அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அதற்கு எது இருக்கணும் ஆத்மா இருக்கணும் ஆத்மாங்கிறது அறிவு உணர்வு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப அதனுடைய அதிஷ்டானத்தில் தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று இந்த இருபதாவது ஸ்லோகத்தில் சொல்றார் அந்த ஆத்மா தான் எல்லாவற்றுக்கும் சாட்சி என்பதனாலே அது இருப்பதனால் மட்டும்தான் மற்றதெல்லாம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை விளக்குவதற்காக ஒரு உதாரணத்தை இந்த சூரியன் உதித்ததும் மக்கள் எப்படி அன்றாடம் அவரவர்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ செய்ய தொடங்குகிறார்களோ அத்துடன் பயிர்கள் வளர்வதும் பூச்சிகள் பறவைகள் மிருகங்கள் என எல்லாமே அதன் அதன் வேலையை செய்ய ஆரம்பிப்பதும் ஒரு உதாரணமாக நமக்கு புரிய வைக்க முயற்சிக்கின்றார் பகவான் ஆதிசங்கரன் அப்ப சூரியன் உதிப்பதற்கும் இந்த பூமியில் அனைத்து வேலைகள் நடப்பதற்கும் சம்பந்தம் இருப்பது போல காணப்பட்டாலும் உண்மையில் அந்த சூரியன் ஒன்று ஒன்றும் செய்வதில்லை அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த சூரியன் இருப்பதனால் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அப்ப எங்கு எந்த வேலைகள் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அதனால் சூரியனுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது அது மாதிரி ஆத்மா இருப்பதினால்தான் இங்கே நம்மிடத்திலே இருக்கின்ற ஸ்தூல பருவுடரும் அதனுடைய இந்திரியங்களும் சூட்சமும் மனமும் புத்தியும் இயங்குகின்றன என்றாலும் அவைகளின் இயக்கத்தால் அந்த ஆத்மா எவ்விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய முக்கிய விஷயமாக நாம புரிந்து வேண்டும் அப்ப அந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொன்னா ஒரு விளக்கம் கொடுக்கறத பாத்துக்கிட்டே போகணும் ஏன்னா இந்த பூமியில வந்து எல்லா விஷயங்களும் அந்த ஆத்மா அவனுடைய அதிஷ்டானத்துலதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அது இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியணுங்கிறதுக்காகத்தான் மனதின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூட நம்ம நிறைய பாடங்கள்ல பேசியிருக்கிறோம் ஏன்னா இந்த மனம் வந்து ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இருக்குது அப்படிங்கிறது அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் அடிப்படையில் இருக்குமோ அறிவும் அப்படித்தான் அறிவு பிரகாசிப்பதும் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அது அவரவர்கள் மனம் சார்ந்து அறிவு பிரகாசப்பதிலும் வித்தியாசம் இருக்குது அதுக்குத்தான் கண்ணாடி ஓமானமெல்லாம் பார்த்தோம் கண்ணாடி வந்து எப்படி கலங்கம் இல்லாம முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு தூய்மையாக இருக்கிறதோ அப்ப அந்த கண்ணாடியில பிரதிபிம்பிக்கின்ற பிரதிபிம்பமும் தூய்மையாக பிரகாசமாக இருக்கும் அதுவே அந்த கண்ணாடியில் வந்து ஒரு புகை மூட்டம் படிந்திருந்தாலோ அல்லது அழுக்குகள் படிந்திருந்தாலோ அந்த கண்ணாடியில் பார்க்கின்ற பிரதிபிம்பமானது பிரகாசமாக இருக்காது ஆகவே கண்ணாடி போல கலங்கம் இல்லாத மனதில் மட்டும்தான் அந்த தூய அறிவு பிரகாசிக்கும் என்பதாகவும் நிறைய உதாரணங்கள் நமக்கு கொடுத்தாரு அப்ப இந்த மாதிரி கலங்கமற்ற மனம் வந்து யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பிரத்யேக பகுத்தறிவு படைத்த மனிதன் இடத்தில் மட்டும்தான் அந்த கலங்கம் இல்லாத மனத்தை உண்டாக்க முடியும் மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் அது சாத்தியம் இல்லை அப்படிங்கறத சாஸ்திரம் வந்து ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல விளக்கம் கொடுத்துருச்சு அதைத்தான் நாமளும் என்ன பண்றோம் அந்த அறிவு பரிமாணம் அப்படிங்கிற முறையில புரிவதற்காக படைக்கப்பட்ட ஜீவராசிகளில் ஒரு அறிவு தாவரத்துல நம்ம தொடங்கி புல்லாய் புழுவாய் பறவையாய் பாம்பாய் பல் மிருகமாய் அப்படியே பிறவி எடுத்துக்கிட்டே வந்தோம் அதுல ஆறாம் அறிவு படைத்த மனித பிறவிக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்ப இந்த மாதிரி உயர்பரிமான அறிவு மற்ற எந்த ஜீவராசிகளிடத்திலும் இல்லாத நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு கொண்டவன் மனிதன் என்பதனால அந்த மனிதனிடத்தில் மட்டும்தான் அவனுடைய மனதை வந்து தூய்மைப்படுத்தி அந்த அறிவை முழுமையாக பிரகாசிக்க வைக்க முடியும் என்பதை சாஸ்திரம் பல வழிகளிலேயே நமக்கு விளக்கம் கொடுத்தது அதைத்தான் கடந்த பாடங்கள்லயும் நம்ம நிறைய உதாரணங்களோட பார்த்தோம் அப்ப அந்த அறிவு பரிணாமம் ரொம்ப மிக மிக முக்கியமா நம்ம இங்க பாக்குறோம் ஏன்னா ஒவ்வொரு பரிணாமத்திலையும் மனிதன் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறான் அப்ப இந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துல வரும்போதுதான் அவன் தன்னை யார் என்று விசாரித்து அறிய முடியும் ஏன்னா அந்த பிரத்யேக பகுத்தறிவு படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதனிடத்தில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா அதை எத்தனை பேர் பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இங்க கேள்விக்குறி ஏன்னா இப்போ மனிதராக பிறந்து விட்ட எல்லாருமே அந்த பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்துகிறார்களா அப்படின்னா இல்லவே இல்லை ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா மிருகத்தை போலே வாழ்கின்றார்கள் ஏன்னா மிருகம் என்ன பண்ணுது அதுக்கு வந்து உணவு இருப்பிடம் உறைவிடம் வேணும் அப்புறம் அதுக்கு குழந்தை குட்டி பெற்றுக்கணும் உடல் உறவு இது இந்த உலக விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மிருகம் போலவே மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் அதிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய பிரத்யேக பகுத்தறிவை பயன்படுத்தி இந்த பிறவியின் நோக்கம் என்ன அரிதரிது மானிடராய் பிறத்தல் அறிவு என்ற இந்த மனித பிறவியின் மகத்துவம் என்ன என்பதை விசாரித்து அறிகின்ற மனிதன் மட்டும்தான் அந்த தூய் அறிவாய் அந்த உணர்வாய் பிரகாசிக்கின்றான் அப்போ மனிதர்கள் போன்று மற்ற ஜீவர்களிலே கூட ஒன்று இரண்டு மனித இனத்தின் கூடவே வளர்ந்து வந்தாலும் இறுதியில் அவைகளினாலும் கூட வளர முடியாத சூழ்நிலைகளே அழிந்தும் போய்விடுகின்றன அப்போ இந்த பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்க்கும்போது மனித உடலுக்கே உண்டான பிரத்யேக மூளையும் அதனால் இயங்குகின்ற இந்திரியங்களும் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மனிதனிடத்திலே காணப்படுகின்ற மனம் என்பதும் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்போ மகத்தான அந்த பகுத்தறியும் புத்தி சக்தியை கொண்ட மனிதன் மட்டும்தான் மற்ற ஜீவராசிகள் இடத்திலே ஒரு தனித்துவமான ஒரு தனித்திறன் பெற்றவனாக பார்க்கப்படுகிறான் அப்போ அந்த மனிதன் மேம்பட்ட புத்திசக்தி அந்த அறிவு பரிமாணத்தின் உயர்நிலையாகிய மனித இனத்திற்கே உண்டான ஒரு தனித்துவமான பகுத்தறியும் திறன் என்பதனாலே மனிதன் மட்டுமே மகத்தான மனதை கொண்டு பல அரிய கண்டுபிடிப்புகளை கண்டறிய முடிகின்றது அப்போ இனி வரக்கூடிய பரிணாம வளர்ச்சிக்கு மனிதனை உள்ளடக்கிய ஜீவராசிகளுக்கும் உள்ள பொதுவான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தம்னா அவைகளிடம் காணப்படுகின்ற அறிதல் என்ற ஆற்றலே ஆகும் அப்ப அந்த அறிதல் என்ற சக்தி ஒரு அறிவில் தொடங்கி ஆறு அறிவு வரை படிப்படியாக வளர்ந்து பிரத்யேக பகுத்தறிவாகிய சிந்திக்கும் திறன் கொண்ட ஆற்றலினால் மட்டுமே மனிதன் நன்மை தீமைகளை பகுத்தறிந்து அதர்க்கும் அப்பாற்பட்ட உயர் அறிவாகிய ஏழாம் அறிவு பரிமாணத்திற்கு பயணிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா இந்த அறிவு பரிமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அந்த படிநிலைகள் இருக்கு ஒரு அறிவு தாவரத்தில் தொடங்கிய நம்முடைய அறிவு பரிமாணம் இரண்டு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு அப்படின்னு படிப்படியாக பரிணமித்து வந்து இப்போ மனித உடலுக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரத்யேக மூளையின் மூலமாக பிரகாசிக்கும் போது கூட அது மனதின் புத்திசக்தியினாலேதான் விரிவுபடுத்தப்பட்டு அது அந்த ஏழாம் அறிவு பரிமாணத்திற்கு பயணிக்கக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது அப்ப அதற்கான உடலும் மனமும் கொண்ட மனிதன் மட்டும்தான் படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே அரிதானவன் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப அதனால இப்போ நாம ஏன் இதெல்லாம் வந்து இந்த சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி தன்னை அறிகின்ற ஆன்மவியல் பாடம் இருக்கு இந்த பாடத்திட்டங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு பிரத்யேக பகுத்தறிவும் நமக்கிட்ட இருக்கணும் ஏன்னா இது எல்லாருக்கும் அவளை எளிதாக இது புரிந்து கொள்ள முடியாது உள்வாங்கி கொள்ள முடியாது புரிந்து கொண்டாலும் அதனுடைய தாற்பரியம் அதனுடைய ஆழமான விஷயம் வந்து நிற்காது ஏன்னா மனம் வந்து திருப்பி திருப்பி இந்த பிரபுத்திக்குள்ள போய் விவகாரத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த வெளி விஷயங்கள்லையும் உலக விவகாரங்கள்லேயும் காட்டுகின்ற ஆர்வம் அக விஷயத்திலே அரிதாக மனம் காட்டுவதனால்தான் அந்த மனமானது விடுதலை ஆகாம இப்படியே சிக்கிக்கிட்டே இருக்குது அப்போ அதைத்தான் இங்கே மகான்கள் சுட்டி என்ன சொல்றாங்கன்னா இந்த விவேகம் நமக்கு தேவைப்படுகிறது அப்போ அந்த விவேகத்தின் வாயிலாகத்தான் நம்ம வந்து இந்த மனதில் விடுவிச்சுக்கிட்டு விடுதலையாக முடியும்ங்கிறத சுட்டி காட்டுகிறார்கள் அப்ப இந்த அடிப்படை உண்மை பார்க்கிற போது நமக்கு இந்த இருபதாவது மந்திரம் இந்த இருபதாவது ஸ்லோகம் சொல்ல வர்ற முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த சூரியனுடைய பிரகாச ஒளியினாலே எப்படி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் நடக்கிறதோ அது அந்த ஆத்ம ஒளியின் பிரகாசத்தினாலே இங்கே இந்த உடலும் இந்திரியங்களும் இயங்கி கொண்டிருக்கின்றன அப்படிங்கறத நாம நன்றாக புரிந்து வேண்டும் என்பதாக இந்த இருபதாவது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் தேகேந்திரிய குணான் கர்மானிய மலே சச்சிதாத்மனி அத்தியசிய விவேகேன சுகனே நீலதாதிவத் அப்படின்னு சுட்டிக்காட்டுறார் அதாவது இப்ப இந்த இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன பொருள் என்ன அப்படின்னு பார்த்தம்னா நிறமற்ற தூய்மையான ஆகாயத்திலே நீல நிறம் போன்ற வர்ணம் இருப்பதாக ஒருவன் கற்பனை செய்து கொள்வது போன்று தூய்மை நிறைந்த சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மாவின் மீது இந்த உடல்களும் புலன்களும் அதற்கான குணங்களும் அதன் செயல் நல்வினைகள் தீவினைகள் ஆகிய அனைத்தையும் ஏற்றி வைத்துக் அவைகள் அனைத்தும் ஆத்மாவிற்கு இருப்பது போன்று பகுத்தறிவில்லாத அதி விவேகிகள் கற்பனை செய்து கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வாயாக என்று இந்த இருபத்தி ஸ்லோகத்திலே சுட்டி அப்ப இந்த இருபத்தி ஸ்லோகத்துல வந்து ஒரு ஓமானம் கொடுக்கிறார் எப்படி ஓமானம் கொடுக்கிறார் அப்படின்னா இந்த ஆகாயம் வந்து நிறமற்றது அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆகாயத்துல ஒரு நீல நிறம் இருப்பதாக நாம பார்க்கிறோம் அந்த நீல நிறம் உண்மையிலேயே ஆகாயத்திடம் இருக்குதான் ஒளியினால அப்படி பார்ப்பதுக்கு தெரியுது அதுவே இரவு நேரத்துல அது வெறும் இருண்ட நிலையில தான் தெரியுது அப்ப இங்க வந்து அந்த சூரிய ஒளியினால மாற்றத்துக்கு அந்த நீல நிறமாக தெரிவத எப்படி ஒரு அறிவற்றவன் வந்து அந்த நீல நிறம் ஆகாயத்துக்கு இருக்கிறது என்று நம்பிக்கொள்கிறானோ அது மாதிரி இங்கு தூய்மை நிறைந்த சச்சிதானந்த சுரூபம் ஆகிய மீது இந்த உடலையும் அந்த உடல்களுக்குண்டான ஐம்பொறிகளையும் அதற்கான குணங்களையும் அந்த உடலை வைத்து செய்கின்ற செயல் விளைவுகளினால் உண்டாகின்ற நன்மை தீமைகளையும் எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்ட மனிதன் அவைகளை ஆத்மாவிற்கு இருப்பது போன்று பகுத்தறிவில்லாமல் அதி கற்பனை செய்து கொள்கிறான் என்று இங்கு சொல்ல இந்த இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலே அதைத்தான் இங்கு பகவான் ஆதிசங்கரர் வந்து சுட்டி அப்ப இந்த தேகத்திலுள்ள இந்திரியங்கள் தான் அதனுடைய குணநலன்களை எல்லாம் வைத்து கொண்டு மனதில பல கற்பனைகளை விதைத்துக் கொள்கிறான் அதை ஆத்மா செய்வதாக விதைத்துக் கொள்கிறான் அதைத்தான் இங்க வந்து இங்க சொல்றார் அவர் சுட்டி காட்டுகிறார் இப்ப பொதுவாக நமது யதார்த்தமான உண்மை நிலையை உணர்வதற்கான ஒரு கருவியாக நம்முடைய உடல் இருந்தாலும் இந்த உடல் இயங்கும் போது நாம் பிறந்தது வளர்ந்தது பார்ப்பது கேட்பது போன்ற இந்திரியங்களின் இயக்கங்கள் இருந்தாலும் மேலும் இந்த உடல் வளர்ச்சியின் காரணமாக இளமையிலிருந்து முதுமை வரைக்கும் பல நிலைகளை அடைந்தாலும் இது எதுவுமே ஆத்மாவை சார்ந்தது கிடையவே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இது அனைத்தும் உடலுக்கே உண்டானது தவிர ஆத்மாவிற்கு சம்பந்தம் கிடையாது அப்போ இங்க ஆத்மாவை சார்ந்து இவைகள் இருக்கின்றன என்பதாக நாம் நினைத்துக் கொண்டோம் என்றால் அது அந்த ஆகாயத்திலே நீல நிறம் இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்வதற்கு சமம் என்பதாக சுட்டி காட்டுகிறார் ஆகாயத்துக்கு நீல நிறம் இல்லை ஆனால் நீல நிறம் இருப்பதாக நாம் நினைத்துக் கொள் இருப்பது நம்முடைய அஜானம் அறியாமை அது இங்கு செயல்களை எல்லாம் செய்துவிட்டு ஆத்மாவான் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது அதனால்தான் இந்த செயல்கள் எல்லாம் நாம் செய்கிறேன் ஆத்மாதான் செய்து கொண்டிருக்கின்றது என்பதாக நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா அதனால அதெல்லாம் வந்து அவருடைய அஜ்ஞானம் அறியாமை என்பதை இந்த போமானத்தின் மூலமாக நமக்கு ஆதிசங்கரங்கு விளக்க வருகின்றார் அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் இவர் இந்த இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்துல சொல்ல வர்ற விஷயத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பஞ்சபூதங்களிலே ஒன்றாக இருக்கின்ற ஆகாய தத்துவம் என்பது நிறம் குணம் எதுவும் கொண்டிராத ஒரு தூய ஆகாயம் அந்த ஆகாயத்துல எந்த ஒரு விஷயங்களும் ஏற்றி வைக்க முடியாது அந்த ஆகாயத்துல எதுவுமே ஒட்டாது இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஆகாயத்துல மிதக்கிக்கிட்டு கூட அந்த ஆகாயத்தோட ஒட்டவே ஒட்டாம அது தனித்து இருக்குது ஆகாயம் அதுல சம்பந்தப்படாம இருக்குது அப்ப அது மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆகாயத்துல ஒரு நீல நிறம் ஒட்டி என்று நாம் எப்படி கருத முடியும் அந்த நீல நிறம் உண்மையிலே ஆகாயத்தினுடையதா அப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நிச்சயமாக அது ஆகாயத்தினுடையது கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ ஆகாயத்தினுடையதாக இருந்தால் நம்ம எங்க போனாலும் அந்த நீள நிறம் நமக்கு தெரியணும் ஆனா நம்ம இங்க பூமியில இருந்து பார்க்கும் போது மட்டும்தான் அந்த ஆகாயத்துக்கு நிறம் நீளமாக தெரியுது அதுவே நம்ம ஒரு விண்கலத்துல ஏறி நம்ம வானவெளியில பயணம் பண்ணும் போது விஞ்ஞானிகள் பயணம் பண்றாங்க இல்லையா ராக்கெட்ல அப்போ அங்க மேல போகும்போது அங்கே என்ன ஆகாயத்துக்கு நிறம் இருக்காங்கன்னா அங்க ஒரு நிறமும் இல்லை ஒரு இருண்ட வான மண்டலத்தை தான் பார்க்க முடியும் இருள் சூழ்ந்த மண்டலத்தை தான் அங்க பார்க்க முடியும் அங்க எந்த நிறமும் இல்லை அப்ப இங்க நிறமற்ற அந்த ஆகாயத்திலே நிறம் இருப்பதாக நமக்கு ஏன் தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தா அது நம்ம இந்த பூமியில் இருப்பதுனால சூரியனுடைய அந்த சம்பந்தப்பட்டதுனால அந்த ஆகாயத்துக்கு நீல நிறம் உண்டாகி விட்டது போல நமக்கு காணப்படுகிறது அது மாதிரி இங்க அவி அதாவது அவி விவேகின்னா விவேகமற்றவன் நடத்தான் புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு மனிதன் அந்த ஆகாயத்திலே எப்படி நீல நிறம் இருக்கிறது என்று கற்பித்துக் கொள்கிறானோ கற்பனை செய்து கொள்கின்றானோ அது போல ஆத்மாவை குணத்தோடு சம்பந்தப்படுத்தி தவறாக புரிந்து கொள்கிறான் தவறாக அறிந்து கொள்கிறான் அப்படின்ட்டு இந்த இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலே சொல்ல வருகின்றார் அப்ப இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ளணும் இது வந்து நம்முடைய அக்ஞியானம் ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா ஆத்மா இருப்பதனால் இந்த உடல் இருக்கிறது இந்த மனம் இருக்கிறது அப்படின்னா அதி இது தொடர்பே கிடையாது சம்பந்தப்படுவதில்லை ஆத்மா ஆத்மா தண்ணில் தானாய் தனித்துவமாய் எப்போதும் இருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் சூரியனுடைய உதாரணத்தை போன சூத்திரத்துல கையாண்டார் போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா சூரியன் இருப்பதனால இந்த உலக விவகாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா சூரியனுக்கும் இந்த விவகாரங்களுக்கு சம்பந்தம் இல்லை அது மாதிரி ஆத்மா இருக்கிறதுனால இங்க இந்த மனசும் இந்த புத்தியும் பிரகாசிக்குது ஆனா அதுக்கும் ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு கடந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரியே இங்கேயும் அதைத்தான் உடல் சார்ந்து விரிவுபடுத்துறார் உடல் சார்ந்து என்ன சொல்றாருன்னா இப்ப இந்த உடல்ல ஏற்படக்கூடிய இந்த பால்ய பருவம் இளமை முதுமை அப்படிங்கிற எத்தனை விஷயங்களாக இருந்தாலும் மேலும் இந்த மனித உடல்ல இருக்கின்ற புலன்கள் வாயிலாக கேட்டல் பார்த்தல் சுவைத்தல் போன்ற இந்திரியங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களாக இருந்தாலும் இது எல்லாம் இந்த உடல் சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கிறதே தவிர ஆத்மாவிற்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நம்ம புரிந்து வேண்டும் அப்படி புரியாமல் நாம் இருந்தோம்னா அது நம்முடைய அஜானம் அறியாமை என்பதை இங்கே சுட்டி அப்ப அதனால இங்க என்ன நம்ம புரிந்து இங்கு விவேகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மனித பிறவியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா அந்த பிரத்யேக பகுத்தறிவாகிய ஆறாம் அறிவை நம்ம கொண்டிருக்கிறதுனால எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து பிரித்தெறியக்கூடிய அந்த பிரத்யேக பகுத்தறிவு நம்மிடத்திலே மட்டும் சிறப்பாக பிரகாசிப்பதனால அதுதான் இங்க விவேகம் என்பதாக பார்க்கப்படுகிறது அப்ப அப்படிப்பட்ட அந்த விவேகத்தை கொண்ட மனிதன் தேக இந்திரியங்களின் குணங்களையும் ஆத்மஸ்வரூபத்தின் லட்சணத்தையும் பிரித்து அறிவதற்கு இங்க சிறப்பு அதுதான் கொடுக்கப்பட்ட மனித பிறவியின் மகத்துவம் என்பதை இங்கு உணர்த்துகிறார் இந்த இருபத்தி ஸ்லோகத்திலே மனிதப் பிரவியினுடைய மகத்துவமே இதை பிரித்தறிவதுதான் ஆத்மாவும் உடலையும் சம்பந்தப்படுத்தாமல் இரண்டும் பிரித்தறியக்கூடிய அந்த பகுத்தறிவு நம்மிடத்திலே வர வேண்டும் அதைத்தான் விவேகம் என்பதாகவும் இங்கே இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் அடுத்தது இருபத்தி இரண்டு அஜானான் மான சோபாதே கர்திருத்வாதினி கல்பியன் தேம்பு கதே சந்திரே சலனாதினா வானத்திலே அசையாது நிற்கின்ற நிலவு நீரிலே பிரதிபிம்பிக்கின்ற பொழுது அந்த நீரின் அசைவுகளினாலே அந்த நிலவு அசைவது போல காணப்படுகின்றது அது அசையாத ஆத்மாவின் பிரதிபிம்பமாகிய மனம் என்ற உபாதியினால் உண்டாகும் அசைவுகளைக் கொண்டு நான் செய்கின்றேன் நான் அனுபவிக்கின்றேன் என்ற அறியாமை மயக்கத்தினாலே மனிதன் ஆத்மாவின் செயலாக கற்பித்துக் என்று இந்த இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் அப்ப என்ன சொல்றாருன்னா அக்னான் மான சோபாதே கர்த்திருவாதினி கல்பியன் தேன் புக்கத்தே சந்த்ரே சலனாதி யதாம் வசகா அப்படின்னா அந்த வானத்துல இருக்கக்கூடிய நிலவு வந்து அசைவதே கிடையாது அது அப்படியே இருக்குது அது பாட்டு அதனுடைய நிலையில இருந்துட்டு இருக்கு ஆனா அதே நிலவு இங்க கீழே இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய நீர்ல வந்து பிரதிபிம்பிக்கும் அந்த நீரனுடைய அசைவுனால பார்ப்பதற்கு அந்த மேல வானத்தில இருக்கக்கூடிய நிலவு நீரிலே அசைவது போல காணப்படுகிறது ஆனா உண்மையிலே அசைவு எதனால உண்டாச்சு அந்த நீரினால் அந்த நிலவு அசைவது போல தெரிகிறதே தவிர உண்மையில் அந்த நிலவு அசைவதே கிடையாது இந்த ஓமானத்தை எடுத்து ஆத்மாவுக்கு பொருத்துறார் ஆத்மாவுக்கு பொருத்தி சொல்றார் ஆத்மா இது மாதிரி அசையாம அது தன்னில் தானாய் தன்மோயமா இருக்கிறது ஆனால் அந்த ஆத்மா பிரதிபிம்பிக்கின்ற மனம் இருக்கு அந்த மனதனுடைய சலனங்களினாலே என்ன நடக்குது அந்த மனம் நான் செய்கின்றேன் நான் அனுபவிக்கின்றேன் என்ற அகங்காரம் மமகாரத்திலே ஈடுபட்டு கொண்டு அந்த செயல் விளைவுகளை எல்லாம் தான் செய்வதாக கற்பித்துக் கொள்கிறது எப்படி தன்னை ஆத்மாவாக பாவித்து கொண்டு இந்த மனசு தன்னை அகம் பிரம்மம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு அந்த உடலையும் அந்த மனசையும் தன்னையே அதுவாக வைத்துக்கொண்டு பாவித்து கொண்டு இதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய காரியம் என்பதாக ஆத்மாவாக தன்னை மாற்றி அபிமானித்துக் கொள்கிறது ஆனா உண்மையிலே இங்க ஆத்மா எதையும் செய்வதில்லை அதுக்குத்தான் இந்த உதாரணத்தை சொல்றார் அந்த நிலவு எப்படி அசையாம வானத்தில் இருக்குது ஆனா நீர்ல வந்து அந்த பிரதிபிம்பம் தெரிவதனால நீர் அசைவு வந்து நிலவு அசைவது போல காணப்படுகிறது அது மாதிரி இங்க வந்து மனம் அசைவதனால உங்களுக்கு அந்த அறிவு அசைவது போல காணப்படுகிறது ஆனால் உண்மையில் அந்த அறிவாகிய ஆன்மா அசைவது கிடையாது இங்க அசைவதெல்லாம் மனசு தான் அப்படிங்கிறத இந்த இருபத்தி இரண்டாவது நமக்கு புரிய வைக்கிறார் போன தடவை இதே மாதிரி வேறொரு ஓமானத்தை நம்ம பார்த்தோம் அது எப்படி சூரியன் உதிப்பதினால இந்த உலகத்தில பல காரியங்கள் நடந்தாலும் அவைகளுடைய பயன்பாடு எதுவும் சூரியனை அடையாது அப்படின்ட்டு நம்ம கடந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா அதே போலவே இங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி சந்திரனை வச்சு சொல்றாரு சந்திரன் அசையாது நிற்கின்றது அது பாட்டி வானத்துல அசையாம நிலவடி நிலவு பாட்டு இருக்குது ஆனா அதனுடைய பிரதிபிம்பம் நீரில் அசைவதனால நமக்கு சந்திரன் அசைவது போல காணப்படுகிறது அது மாதிரி ஆத்மாவின் சன்னிதானத்திலே இங்கு காரியங்கள் ஏற்றப்பட்டாலும் அதற்கு அந்த ஆத்மா பொறுப்பேற்காது என்று இங்கு விளக்குகிறார் ஏன்னா இங்க சூரியன் வந்து சூரியனுடைய சன்னிதானத்திலே இங்கு உலக விவகாரங்கள்லாம் நடக்குது இல்லையா பயிர்கள் விளைச்சல் ஆகுது பண்ணி செய்யப்படுகிறது அப்புறம் பறவைகள் இறை தேட கிளம்புகின்றன அது மாதிரி எத்தனையோ காரியங்கள் வந்து சூரியனுடைய பிரகாசத்தினாலே சூரியனுடைய சன்னிதானத்தினாலே நடக்கிறது சன்னிதானம் அதிஷ்டானம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கையாள்றது எதுக்காக அப்படின்னா அதனுடைய ஆதாரத்தினாலே அதனுடைய ஆதாரத்தினாலே எப்படி இந்த உலக விவகாரங்கள் எல்லாம் நடக்குதோ அது மாதிரி ஆத்மாவின் சன்னிதானத்திலே இங்கு எல்லா காரியங்கள் நடந்தாலும் அது ஆத்மாவிற்கு சம்பந்தம் இல்லை தெளிவாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் இங்க நமக்கு அது பல ஓமானங்களை கையாண்டு விளக்குகிறார் ஆதிசங்கரத்தனுடைய இந்த ஒவ்வொரு ஸ்லோகங்களிலும் பல போமானங்களை எடுத்து எடுத்து நமக்கு புரிய வச்சு அந்த ஆத்மாவிற்கு வந்து அசைவும் இல்ல எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறத ரொம்ப அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் தான் ஆத்மஸ்வரூபம் என்பதை புத்தியினால் மட்டும் புரிந்து கொண்டு தான் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் அதனால் அடையும் அனைத்து அனுபவங்களையும் நான் செய்கின்றேன் நான் அனுபவிக்கின்றேன் என்று எண்ணுவதாலும் தான் ஆத்ம வடிவம் என்பதை தெரிந்து கொண்டதாலும் தன்னால் ஏற்றப்படுகின்ற காரியங்களையும் அதனால் அடையப்பெறுகின்ற அனுபவங்களையும் தேக இந்திரியங்களால் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக புரிந்து கொள்ளாமல் ஆத்மாவினுடையது என்று தவறாகவே கணித்து விடுகின்றோம் தவறாகவே புரிந்து கொள்கின்றோம் இது நம்முடைய அஜானம் அறியாமை என்பதாக இங்கு விளக்கம் கொடுக்கிறார் அப்ப அதனால இங்க வந்து அகங்காரம் மமகாரம்னு ஒவ்வொருத்தருட்டியும் வந்துடுது இல்லையா நான் செய்கின்றேன் நான் தான் இதை செய்யறேன் அப்புறம் அது என்னுடையது அப்படிங்கிற மனோபாவம் இதை வந்து நம்ம சமஸ்கிருதத்துல அகங்காரம் மமகாரம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை உபயோகப்படுத்துறோம் அகங்காரம் அப்படின்னா நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ மமகாரம் அப்படின்னா என்னுடையது அப்படிங்கிற அபிமானம் அப்ப இந்த ரெண்டுமே நம்ம இடத்துல இருக்குது இல்லையா அந்த ரெண்டுமே நம்ம இடத்துல இருக்கு அந்த அபிமானமும் அந்த ஈகோவும் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது அதுதான் நமக்கு என்னன்னா மனதுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டு வெளியிடவே விருப்பப்பட மாட்டேங்குது மனசு அதனாலதான் மனசு என்ன பண்ணுது இந்த மாதிரி விவகாரங்கள்ல போய் சிக்கிக்குது அந்த மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசுதான் கலங்கம் அடைந்த மனசு சலனம் அடைந்த மனசு அப்படின்ட்டு மகான்களை சுட்டிக்காட்டி அது இல்லாமல் போக வேண்டும் ஒரு மனிதன் வந்து தன்னிடத்துல ஏற்றி வைத்துக் இந்த அகங்கார மகாரத்தை விட அந்த ஈகோவை அவன் இழந்து விட என்னுடைய இதுங்கிற அபிமானத்தை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு பல விளக்கங்களை கொடுப்பாங்க அதத்தான் பற்றற்று இரு எதையும் விரும்பாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா மமகாரம்ங்கிற ஒரு விஷயம் என்னுடைய பற்று இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எப்படி இந்த ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியும் அனுபவமாக்க முடியாது ஏன்னா ஆன்மா அனுபவம்ங்கிறது இங்கு இரண்டற்ற நிலையில உண்டாக வேண்டிய ஒரு விஷயம் என்னுடைய இதுன்னு ஒரு அபிமான ஒருத்த கிட்ட இருக்குன்னாலே அங்க ரெண்டு இருக்குதுன்னு தானே அர்த்தம் இவன் ஒருத்தர் இருக்குன்னா இன்னொரு பொருள் ஒண்ணு இருக்குது அல்லது இவன் ஒருத்தருக்குனா இவனுக்கு வேறான உறவு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் எப்படி வேணா எடுத்துக்கிட்டுமே ஒரு உறவு சார்ந்து அபிமானம் வைத்து கொண்டாலும் சரி உடல் சார்ந்து அபிமானம் வைத்து கொண்டாலும் சரி அல்லது பொருள் சார்ந்து அபிமானம் வைத்து கொண்டாலும் சரி எல்லாமே அவனுக்கு வேறாக இருக்குது அப்ப அவனுக்கு வேறாக இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அவன் என்னுடையதுன்னு அபிமானிக்கும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அது வந்து மமகாரமா மாறி அங்கு இருமைகள் உண்டாகி விடுகிறது இவன் ஒருத்தர் இருக்கிறா இவனுக்கு வேறாக இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற அது உரிமைகள் இருக்கிறது இல்லையா அது இருக்கிற இடத்துல எப்படி அறிவு பிரகாசிக்கும் அப்ப மனம் வந்து இருக்கு ஆதிசங்கர் என்ன சொல்ல வரா அந்த இருமைகள் அற்ற அந்த இறைவன் பிரகாசிப்பான் அந்த தூய் அறிவாகிய ஆன்மா எப்பொழுது பிரகாசிக்கும் அப்படின்னா மனம் வந்து இருமைகள் இல்லாத நிலைக்கு போகும்போதுதான் பிரகாசிக்கும் ஏன்னா ஆன்மா பிரகாசிக்கிறது வந்து எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தாலும் அது தெரியல நமக்கு அந்த ஆன்மா எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்கிறது சூரியன் போல ஆனா அந்த பிரகாசம் அறியப்பட முடியாமல் எது மறைக்கிறது சூரியனை எப்படி கருமேகங்கள் மறைக்கிறதோ அப்பொழுது சூரியனே இல்லை என்று நாம் கருதுகின்றோமோ அது போல இங்கு மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் மறைக்கிறது அப்ப நம்மிடத்திலே ஏற்றி தவறான புரிதல்களும் அறியாமை எண்ணங்களும் ஆத்மாவை மறைத்து விடுகின்றது அப்ப இதை நாம புரிந்து கொண்டு நம்மிடத்திலே தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட அஜான எண்ணங்களை அறியாமை எண்ணங்களை எல்லாம் நீக்கி பார்க்கும் போதுதான் நாம் அந்த தூய் அறிவாக இருக்கிறோம் என்பதே நமக்கு புரிய வரும் அந்த நிலையில் தான் நாம் அந்த தூய் அறிவாக சுயம்பிரகாச ஒளியாக பிரகாசிக்க முடியும் என்பதையும் இங்கு ஆதிசங்கர சுட்டிக்காட்டுகின்றார் அப்ப இங்க ஆத்மாவிற்கின்ற எந்த செயலும் கிடையாது என்பதனாலே நாம் இந்த நான் செய்கின்றேன் நான் அனுபவிக்கின்றேன் என்று நினைக்கின்ற அத்தனை விவகாரங்களும் விசைய சுகங்களும் மனதுக்குத்தான் இருக்கிறது ஆத்மாவிற்கு சம்பந்தம் இல்லை என்று இங்கு ஆணித்தரமாக சுட்டிக்காட்டுகிறார் அதற்கு தான் இந்த ஓமானத்தை எடுத்து கையாள்ற எப்படி வானத்திலே வந்து நிலவு அசையாம இருக்குது ஆனா நீரில வந்து நிலவு அசையுது அந்த நிலவு அசைவதற்கு எது காரணம் அந்த நீர் தானே காரணம் அப்ப நீர் அசைவதனால நிலவு அசைவது போல காணப்பட்டாலும் உண்மையில் நிலவு அசைவதே கிடையாது அது மாதிரி இங்க மனம் அசைவதாலே இங்க எல்லாமே அசைவதாக நமக்கு தெரிஞ்சாலும் உலகத்திலே இந்த அசைவுக்கு காரணம் மனம்தானே தவிர ஆத்மா இல்லை என்பது இங்கு சுட்டி காட்டுகிட்டு அதுதான் இங்க இந்த ஓமானத்துல இந்த செயல அந்த நிலவின் பிரதிபிம்பம் நீரில் தோன்றுவது போன்று ஆத்மாவின் சைத்தன்ய ஒலிக்கெதிர்கள் நமது மனம் மூலம் நமக்கு பிரகாசிக்கின்றது அப்ப அந்த மாதிரி பிரகாசிக்கின்ற அந்த ஆத்ம சைத்தன்யம் மனதிலே பிரகாசித்துக் கொண்டிருந்தாலும் அந்த பிரகாசம் அறியப்பட முடியாமல் இருப்பதற்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னா அதே மனம்தான் தடையாக இருக்கிறது ஏனென்றால் அந்த மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான விசய அந்த ஆத்மாவை மறைக்கிறது அதுதான் நம்ம கடந்த படத்துல பார்த்தோம் அஞ்சு கோஷங்கள் நமக்கு மறைச்சுட்டு இருக்க ஆத்மாவையும் பார்த்தோம் ஏன்னா தனித்தனியா அதை விளக்கம் கொடுத்துட்டா ராஜசங்கர் அதுதான் பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடல் ஆத்மாவை மறைக்குது இந்த மனசு ஆத்மாவை மறைக்குது இந்த புத்தி ஆத்மாவை மறைக்குது அப்படின்னு சொன்னாரு இல்லையா ஏன் அப்படி தனித்தனியா பிரிச்சு சொன்னாருன்னா இங்க எல்லாமே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் அதாவது மனசு எப்படி வந்து ஒரு விசாலமான ஒரு புத்தி சக்தியாக விரிந்தவுடனே அந்த புத்தி சக்தி கூட நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் என்னுடைய அறிவாற்றல் என்பதாக நம்ம பார்க்கிறோம் அந்த புத்தி ஆற்றல் வந்து நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் அல்லது ஒரு விஷயத்தை நம்ம செயலாற்றி அதை சாதிச்சு காட்டுறோம் அப்படின்னா அது என்னுடைய எதுன்னு நம்ம அபிமானம் செய்யறோம் இல்லையா அந்த அபிமானம் வந்து நம்முடையதுன்னு எப்படி ஆக முடியும் அந்த புத்தி வந்து பிரகாசிக்குதுன்னா அது ஆத்மாவினுடைய சன்னிதானத்திலே ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அது புரியாம அது என்னுடைய திறமை என்பதாக ஒரு மனிதன் பாவித்துக் கொள்கின்றான் அஜ்யானம் அறியாமை என்பதை மகான்கள் எப்படி அசையாத அந்த சந்திரன் வந்து நீரின் மூலமாக அசைகின்றதோ அது போல அசையாத ஆத்மா இந்த மனதின் மூலமாக அசைவதாக தெரிவது மனிதனுடைய அஜ்ஞானம் அறியாமை அதை மனிதன் பிரித்து பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பிரித்து பார்க்கும் போது மட்டும்தான் அந்த அசையாத ஆத்மாவை அனுபவமாக அவன் உணர முடியும் என்பதாக இந்த இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் அடுத்தது இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் ராகே துக்காதி புத்த சத்யாம் பிரவர்த்ததே சுசுப்தோ நாஸ்தி தன்னாசே தஸ்மாக புத்தேஸ்து நாத்மனகா அதாவது புத்தேஸ்தோ ஆத்மனஹா அப்படிங்கிற வார்த்தை தான் அது அது இங்க புத்தியஸ்து ஆத்மனகா அப்படின்னு ஒரே வார்த்தையா அந்த சென்டென்ஸை சொல்லிட்டாரு அப்ப என்ன இந்த இருபத்தி மூணாவது ஸ்லோகத்துல சொல்ல வர்றார் அப்படின்னா ஒரு மனதின் ஆசை இருக்கு அந்த ஆசை அதே மனதில விளைவக்கூடிய செயல் விளைவுகளால் உண்டான துன்பம் இன்பம் அப்படிங்கிற அந்த இருமைகள் எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம இடத்துல மனதில வந்து உண்டாக்கி கொண்டே இருக்கும் நல்லது கெட்டது இது இன்பம் இது துன்பம் அது பாவம் இது புண்ணியம் அப்படின்ட்டு நிறைய இருமைகள் எண்ணங்கள் அந்த ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லுவோம் சாஸ்திரத்துல விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லலாம் ராகத்வேஷத்துல நமது புத்தியினால இவைகள் எல்லாம் உண்மையாக இருப்பது போல தோன்றுகின்றன அந்த புத்தி செயல்படாது இருக்கின்ற நம்முடைய ஆழ்ந்த உறக்கத்திலே அவைகள் எதுவுமே தோன்றாததினாலே அவைகள் புத்தியை மட்டுமே சார்ந்தவைகள் என்பதை அறிந்து கொள்வாயாக அவைகள் ஆத்மாவிற்கானது என்று கூற முடியுமா என்பதை ஆராய்ந்து பார் என்று இங்கு இருபத்தி ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் இப்ப இந்த இருபத்தி என்ன சொல்ல வராரு பகவான் ஆதிசங்கரர் அப்படின்னா இப்ப நம்முடைய மனதினுடைய ஆசைகள் இங்க விருப்பு விருப்புங்கிற ரெண்டு விஷயத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு ஒன்னு விரும்புகிறோம் ஒன்ன விருப்புறோம் அப்ப இங்க விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற இரண்டு விஷயங்களும் மனதிற்கே உரித்தானது ஏன்னா அது மனம்தான் இருமைகள் இருக்கு மனம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அங்கே இருமைகள் இருக்குன்னு அர்த்தம் அதனாலதான் மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா மனமற்ற நிலையில் தான் ஆத்மா பிரகாசிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க ஆத்ம பிரகாசம்ங்கிறது மனமற்ற நிலையில் தான் உண்டாக முடியும் ஏன்னா மனம்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அங்கு இருமைகள் வந்துவிடும் ஏன்னா மனதினுடைய இயல்பு என்ன ஒன்னு விரும்பும் ஒன்ன வெறுக்கும் அப்ப ஏதேனும் ஒரு இருமை உரிமைகளும் நம்ம பொதுவாக சொல்றோம் அது விருப்பு வெறுப்புன்னு வச்சுக்கலாம் அல்லது சுக துக்கம்னு அல்லது இன்பத் துன்பம்னு வச்சுக்கலாம் எப்படி வேணா நீங்க எடுத்துக்கீங்களேன் இருமைகள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா இந்த இரண்டு விஷயங்களும் மனதினுடைய இயல்பு அப்போ இந்த வந்து ஆல்வேஸ் மைண்ட்ல இருக்கு அப்ப இந்த மைண்ட் இல்லாத நிலை அந்த தூய அறிவு பிரகாசிக்கின்ற உண்மை நிலை யதார்த்த நிலை என்பதை இங்கு பகவான் ஆதிசங்கரை சொல்ல வராது இந்த இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்திலே சொல்லி நமது புத்தியினாலே இவைகள் எல்லாம் இந்த இருமைகள் எல்லாம் இருப்பது போல தோன்றுகின்றன அதுவே அந்த புத்தி வந்து நல்லா தூங்கும் போது ஆழ்ந்த உறக்கத்திலே செயல்படாம போயிடுது அந்த புத்தி எப்ப செயல்படாம போகுது தூக்கத்துல விடுச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த புத்தி எதையாவது ஒன்னு சிந்தனை பண்ணிக்கிட்டு அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருக்கும் அதுவே நல்லா உறங்கும் போது தூங்கும் போது அந்த புத்தி வந்து அங்க வேலை செய்யறது இல்ல அப்ப நம்ம தூங்கும் அங்க என்ன இல்லை நம்ம இடத்துல மனசே இல்லை அங்க மனமே கிடையாது அப்ப அந்த நிலையில இருப்பதனால இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இருமைகள் எல்லாம் மனதை சார்ந்தவைகள் அப்ப இந்த மனதை சார்ந்த விஷயத்துல போய் நீ சிக்கிக் அது ஆத்மாவிற்கு இருப்பதாக நினைப்பது எப்படி ஒரு மடமை என்பதை இங்க சுட்டி காட்டுகிறார் வெளிப்பட்டு விவகாரங்களிலே ஈடுபட்டு அந்த இருமை நிலைகளிலே இருக்கின்ற வரைக்கும் அந்த தூய் அறிவாகிய ஆத்மா பிரகாசிப்பதை இந்த மனம் அறிந்து கொள்ள முடியாது அனுபவமாக்க முடியாது அப்போ அந்த மனமற்ற நிலை என்பது இருமைகள் கடந்த நிலை என்பது இங்கு மகான்கள் உணர்த்த வருகிறார்கள் இங்க மகான்கள் சொல்ல வர்ற முக்கிய சாராம்சமே என்ன அப்படின்னா இங்கு இருமைகள் அற்ற நிலை தான் மனமற்ற நிலை நல்லா புரிஞ்சுக்கணும் மனமற்ற நிலை மனமற்ற நிலைன்னு சாஸ்திரம் சொல்லும் நிறைய மகான்கள் சுட்டி காட்டுவாங்க நான் ஏற்கனவே தாய்மான ஒரு பாடல்கள் எல்லாம் எடுத்து எடுத்தாலும் ஓமானம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதாவது சிலமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா தாய்மான் அவருடைய அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேனு ஏன் சொல்றாரு மனம் இறக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறார் அப்படின்னா இங்க இருமைகளால் இருப்பது மனம் அப்ப அந்த இருமைகளற்ற நிலையில மனம் இல்லாமல் போனா அங்கு அறிவு பிரகாசிக்கும் அங்குதான் பிரம்மம் பரமாத்மா பிரகாசிப்பார் அதுதான் பராபரம் என்று இங்க சொல்றார் வாயேன் பராபரமி அப்படிங்கிறார் அப்போ அப்படிப்பட்ட அந்த தூய அறிவை ஆன்மாவை உணர்வது என்பது மனமற்ற நிலையில்தான் சாத்தியமாகும் என்பதை மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற நிலையிலே அந்த மனமற்ற நிலை என்பது என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா அந்த இருமைகளற்ற நிலைதான் மனமற்ற நிலை என்பதை நம்ம இங்க புரிந்து வேண்டும் அப்ப இருமைகளற்ற நிலைங்கிறது எப்படிங்க நம்ம புரிந்து இந்த உலகத்துல அதுக்கு தான் இங்கே சாஸ்திரம் என்ன நமக்கு ஒரு குழு கொடுத்துது அப்படின்னு நான் ஏற்கனவே பாடத்திட்டங்களை பலமுறை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் புதியதாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன் அதாவது இங்கே வந்து நம்ம என்ன புரிந்துக்கணும்னா இப்போ நான் அப்படிங்கிற ஒரு தனித்துவம் நம்ம இடத்துல இருக்கு இல்லையா நான் இன்னால் இன்ன ஜாதி இந்த படிப்பு இந்த பதவி இந்த பட்டம் அப்படின்ற என்னென்ன விஷயங்கள் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தானே நான் நான் என்பதாக அபிமானித்து கொண்டிருக்கிறேன் அப்போ என்னுடைய அபிமானம் வந்து என்னுடைய உடல் சார்ந்து என்னுடைய உறவுகள் சார்ந்து என்னுடைய பிறப்பு சார்ந்து மதம் சார்ந்து இருக்கு அப்போ இத்தனை விஷயங்களையும் ஏற்றி வைத்து கொண்ட நான் மற்றவர்களிடந்து தனித்து காணப்படுகிறேன் அப்போ என்ன நினைக்கிறேன் என்ன மாதிரி அவ வேற ஜாதி என்ன மாதிரி அவ வேற படிப்பு அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் பிரித்து பிரிச்சு பார்க்கற அந்த இருமைத்தன்மை என்னிடத்துல இருக்கு அப்போ அந்த இருமைத்தன்மை என்னிடத்துல இருக்கிற வரைக்கும் நான் இந்த விஷயங்களை எனக்கு வேறாங்க பார்த்து கொண்டே இருக்கும்போது அங்கு மனம் என்ன ஆகுது இருமைகள்லயே சிக்கி அப்ப அந்த இரும்மைகள்ல சிக்கி கொண்டிருக்கிற இந்த விவகாரத்துல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா சாஸ்திரம் என்ன குழு கொடுக்குது அப்படின்னா நீ எங்க தனியா இருக்கிற ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமாக ஈஸ்வரன் அல்லவா இருக்கிறான் அப்ப அந்த ஈஸ்வரன் இடத்துல தானே நீ ஒரு அங்கம் அப்ப நீ எங்க தனியா இந்த காரியத்தை செய்யற செயல உன்னுடைய செயல் எதுவும் கிடையாது எல்லாமே அந்த ஈஸ்வர காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப நீ என்ன பண்ணணும் இங்க நானுங்கிற ஒரு தனித்துவத்தை நீ இழந்து விட அப்பொழுது மட்டும்தான் நீ அந்த ஏக்கத்துவம் நிலையை அடைய முடியும் இங்க ஏக்கத்துவம் அப்படிங்கிற நிலை வந்து ஆத்மாவை சார்ந்தது மட்டுமல்ல ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வந்தாதான் ஆத்மாவே இங்க இப்படி இருக்குங்கிறது வரும் ஏன்னா ஆத்மா தன்னை அனுபவம் ஆக்குவதற்காகத்தான் இங்க காஸ்மிக் மைண்டா ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வருது ஆத்மா தன்னை அனுபவமாக்க தன்னுடைய பிரதிபிம்பத்துல பார்த்து மகிழ்ச்சி அடையுது இப்ப நான் எப்படி என்ன கண்ணாடியில பார்த்து மகிழ்ச்சி அடைறேன் இப்போ நான் இருக்கிறேன் என்ன நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தேவைப்படுது எனக்கு வேறாக ஒரு கண்ணாடியை நான் உருவாக்கணும் அந்த கண்ணாடியை உருவாக்கி கண்ணாடி வழியா நான் என்னை கண்டு ஆனந்தப்படுறேன் நான் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் என்னை நான் பார்த்து ரசிக்கிறேன் அது மாதிரி ஆத்மா தன்னை அனுபவமாக்குவதற்கான ஒரு படைப்பாகத்தான் இந்த காஸ்மிக் மைண்டை கிரியேட் பண்ணுது அதுதான் யூனிவர்சல் மைண்டு யூனிவர்சல் பாடி அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் தான் நம்ம சாஸ்திரத்தில் விராட்டுன்னு சொல்றோம் விஸ்வரூப தரிசனம்னு சொல்கிறோம் அதற்கு நிறைய பாடங்கள் எல்லாம் எடுத்து பல ஓமானங்கள் பல விளக்கங்கள் அந்தந்த புரிதலை கேட்டுற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம கொஞ்சம் ஹையர் எஜுகேஷனுக்குள்ள நம்ம வர வர நமக்கு என்ன புரியணும் அப்போ இங்கே வந்து மைண்டு தான் அந்த கான்சியஸ்னஸுடைய ரிஃப்ளக்ஷன் ஏன்னா இருப்பது வந்து கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்கு அந்த தூய் அறிவு ஆன்மா மட்டும்தான் இருக்குது அந்த உணர்வு மட்டும்தான் இருக்குது அது பிரகாசிக்க கூடிய பிரதிபிம்பமாகிய மைண்டுல மனதுல இதெல்லாம் தெரியுது அப்ப அந்த மனத இங்க என்ன பண்றது சாஸ்திரம் நம்முடைய சனாதன தர்மத்துல வர்ற சாஸ்திரம் இந்த ஷார்ட் சொல்லுது வேற யாருமே இந்த ஷார்ட் சொல்ல மாட்டாங்க வேற எந்த நூல் எடுத்து படிச்சாலும் வேற எந்த விதமான மாற்று மொழி மாற்று விவகாரங்களுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கனாலும் இதை கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா இது வந்து நம்முடைய சனாதன தர்மத்துல இந்த வேத வழியில வர்றவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும் வேற யாருக்கும் புரியாது அதனாலதான் இந்த வேதம் படிச்சு இந்த ஞானத்தை அடையணும் இல்லைன்னா நமக்கு என்னன்னா ஸ்தோத்திரன் பிரம்மணிஷ்டனா நம்ம ஆக முடியாது அதாவது ஸ்தோத்திரன் பிரம்மணிஷ்டனுக்கும் ஒரு சாதாரண பிரம்மணிஷ்டனுக்கு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நான் கடந்த பாடத்திலேயே உங்களுக்கு விளக்கு கொடுத்துட்டேன் அதாவது சாஸ்திரத்தை அறிந்தவன் சாஸ்திரத்தின் வாயிலாக பிரம்மணிஷ்டன் ஆயிட்டான் அவன் தான் அதுவே வந்து சாஸ்திரத்தை படிக்காம அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்காங்கல்ல அவங்களும் பிரம்மணிஷ்டன்லாம் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்ப அந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சாஸ்திரத்தை படிக்காம பிரம்மணிஷ்டன் ஆனவன் அவன் முற்பிறவைகள்லாம் இந்த சாஸ்திரத்தினுடைய சாராம்சத்தை எல்லாம் படித்து உள்வாங்கி கொண்டு ஏதேனும் ஒரு சருக்களிலே மறுபிறவிக்கு வந்து விட்டான் அப்ப இந்த பிறவியெல்லாம் அவன் அந்த சாஸ்திரத்தை படிக்காமயே அவன் அந்த நிலைக்கு போயிடுறான் அதனால அவன் வந்து பிரம்மணிஷ்டன் ஆயிடுறான் அவன் வந்து யாருக்கும் சாஸ்திரத்தை சொல்லி புரிய வைக்க மாட்டான் அவனும் தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வம் இருக்காது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் மாட்டான் ஆனால் அவன் பிரம்மணிஷ்டனா இருப்பான் அவன் வந்து அவன் ஞானி ஆனா அவன் எதுலயும் சம்மந்தப்பட மாட்டான் உலக வகைகாரர்களுக்குள்ள ஈடுபட மாட்டான் அப்படிப்பட்ட ஞானிகள் நம்ம நிறைய பேர் பாக்குறோம் அவர்களெல்லாம் எந்த சாஸ்திரத்தை படிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாஸ்திரத்தையும் படிச்சிருக்க மாட்டாங்க அப்ப எந்த சாஸ்திரத்தையுமே படிக்காம அவங்க எப்படிங்க ஞானி நீங்க மட்டும் இத்தனை சாஸ்திரத்தை படிங்க படிங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா இந்த பிறவியில அவங்க இந்த சாஸ்திரத்தை படிக்கல ஆனா முற்பிறவில படிச்சதுனால அவங்க இந்த பிறவில அந்த ஞானத்தை அடைஞ்சாங்க அப்படி அடைந்தவர்கள் தான் ரமண மகரிஷி இன்னும் நிறைய மகான்கள் பேரை சொல்லலாம் அவங்க இப்போ ராமகிருஷ்ண பரமசர் கூட சாஸ்திரமெல்லாம் படித்தார் பேசிக்காக படித்தார் ஏன்னா அவர் கோயிலில் பூஜை செஞ்சாரு வேத மந்திரங்களை படிச்சாரு அது மாதிரி சில நல்லா கொஞ்சம் பாட முறைகளை படித்து வந்தவங்க இருக்காங்க ஆனால் நாம் வந்து இந்த மாதிரி ஞான பாதையில் வந்த மகான்களுடைய எண்ணிக்கை நம்ம சொல்லப்போனால் நிறைய இருக்காங்க அவர்கள் எல்லாம் சாஸ்திரத்தை படிக்காமையே அந்த பிரம்ம நிஷ்டர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்னா முற்பிறமையில் அவர்கள் தொட்டிருப்பாங்க இல்லைன்னா இந்த பிறவியில அப்படி வர முடியாது அப்ப அதனால அப்படி தொட்டவர்கள் வந்து இந்த பிறவில சாஸ்திரத்தை தொடாமையே பிரம்மணிஷ்டர்களாக மாறி விட்டார்கள் ஆனா நாம இந்த பிறவையில இந்த சாஸ்திரத்தை தொட்டோம்னா தான் இந்த பிறவில அடைய முடியலனால அடுத்த பிறவிலையாவது எளிதா நாம அதை ரீச் பண்ண முடியும் ஏன்னா இந்த பிறவில அடையறதுக்கு நம்ம கூடுதல் எஃபெக்ட் போடணும் தவற விட்டுட்டீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் மற்ற கல்வி மாதிரி இல்லை மற்ற இப்ப நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இந்த உடம்பை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த பிறவியில கெமிஸ்ட்ரி மாஸ்டரா நீங்க வர முடியாது ஏன்னா அது புற அறிவு ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சி அந்த PhD வாங்கின ஒரு ப்ரொஃபஸர் வந்து இறந்து போயிடுறாரு வச்சுக்கிங்களேன் அவர் மறுபிறவி எடுத்த உடனே அதே PhD ப்ரொஃபஸராவா பிறக்குறாரு கிடையாது அப்ப மறுபிறவியில் அவர் என்ன மாதிரி பிறவி கிடைக்குதோ என்ன மாதிரி உடம்பு வருதோ அதுக்கேற்ற வாழ்க்கை அவர் வாழ போறாரு ஆனா இந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா இந்த ஆன்ம ஞானம் என்பது இந்த புற அறிவு சம்பந்தப்பட்டது தன்னுடைய சுயம் சார்ந்தது தன்னை அறியக்கூடிய விஷயமா இருக்குது அப்ப தன்னை அறியக்கூடிய விஷயம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா நம்முடைய மனம் சார்ந்து இருக்குது மனம்தான் இங்க அப்டேட் ஆகுது அயர் பிளாட்ஃபார்ம் குள்ள வருது அந்த அயர் பிளாட்ஃபார்ம்ங்கிறது தான் நம்ம அறிவு பரிமாணம்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அறிவு பரிமாணம் எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா அந்த ஒரு அறிவு தாவரத்துல இருந்து மனித அறிவாகிய ஆறாம் அறிவுக்கு வந்து நம்முடைய அந்த அறிவு பரிமாணம் எவ்வளவு உயரிய விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது ஒரு தாவரத்துக்கு தெரியாத அத்தனை விஷயங்களும் மனிதனாகி நமக்கு தெரியுது இல்லை அப்ப அதுல நம்ம எவ்வளவு தூரம் மேலோங்கி வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதலும் அந்த மேம்பட்ட தன்மையும் தான் இங்க மனித பிறவியின் மகத்துவமா பார்க்கப்படுது அப்ப அப்படிப்பட்ட மகத்தான மனிதனாகிய நம்மிடத்திலே இருக்கின்ற இந்த விசேஷ தன்மையில இது போன்ற சாஸ்திர நாணமும் உள்ள போச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அந்த மனதுக்கு ஒரு விடுதலையை கொடுத்துரும் மனம் வந்து அஜ்ஞானத்துல இருந்து விலகி அந்த அறிவாய் பிரகாசிக்க தொடங்கும் அப்ப அந்த அறிவாக பிரகாசிக்கின்ற அந்த மனதனுடைய உயர் பரிமாணத்தை தான் இங்க ஏழாம் அறிவு பரிமாணம்னு சொல்றோம் ஆறாம் அறிவு கடந்து ஏழாம் அறிவு பரிமாணம் அப்ப அந்த ஏழாம் அறிவு பரிமாணத்துக்கு மனம் என்ட்ராகணும் அப்படின்னா மனதினுடைய இருமைகள் நீங்கணும் இருமைகள் நீங்கும் போதுதான் மனம் அந்த ஏழாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள என்ட்ராகும் அப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல ஏதேனும் ஸ்ட்ரகிள் ஆகியோ ஏதோ பிரச்சனையாயோ இந்த உடம்பு போயிடுச்சு அப்படின்னா அடுத்த பிறவிகளை அவங்க இமீடியட்டா லிஃப்ட் ஆயிடுவாங்க காரணம் என்னன்னா அது ஏற்கனவே பூஸ்ட் ஆகி கிடக்குது புரிதலோடு இருக்கு அந்த மைண்டு ஏன்னா மைண்டு தானே அடுத்த உடம்பு எடுக்குது இங்க வந்து நம்ம ஏற்கனவே இதெல்லாம் ரொம்ப விளக்கம் கொடுத்துட்டேன் ஒரு மனசுதான் தன்னுடைய ஆசா பாசங்களை உள்ளடக்கி அந்த ஆசைகளை கேட்ட பிறவியை அடுத்த பிறவியில தேர்ந்தெடுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப இந்த மாதிரி ஆன மைண்டும் அடுத்த உடம்பு எடுத்த உடனே இமீடியட்டா அந்த லிபரேஷன் அடைஞ்சிடும் புரிதலுக்கு வந்துடும் அப்ப அது நிஷ்டைக்கு போயிடும் பிரம்ம நிஷ்டனா மாறிடும் அப்ப அந்த பிரம்மன் இஷ்ட தன்மையில இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாருமே ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் எல்லோருமே சாஸ்திர அறிவை அடைந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் ஏன் அதை நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த சாஸ்திரம் ஒன்றுதான் இங்க வந்து மனதனுடைய இருமைகளை நீக்கும் வேற எந்த விஷயத்துல நீங்க ஈடுபட்டாலும் அந்த இருமைகளை நீக்கவே முடியாது மனதனுடைய இருமைகளை மனதிற்கு புரிதல் கொடுத்து நீக்க முடியுமே தவிர வேற உடலுக்கு பயிற்சிகள் செய்து எப்படி நீங்க நீக்க முடியும் உடல்னால நீங்க தலைகலா நின்று தவம் இருந்தாலும் அல்லது நீங்க காதல கழுத்துல அளவு குத்திக்கிட்டாலும் என்ன மாதிரி நீங்க உடலை வருத்தி செய்யக்கூடிய காரியங்கள் செய்தாலும் அதனால மனதிற்கு என்ன பிரயோஜனம் அதனால மனதிற்கு என்ன புரிதல் வந்துவிடும் ஒரு புரிதலும் வராது அப்ப மனதிற்கு தான் இங்க புரிதல் கொடுக்கணும் மனம் வந்து அஜானத்துல இருக்கிறத சுட்டி காட்டி நீ அந்த தூய் அறிவாகத்தான் இருக்கிறாய் என்பதை காட்டி கொடுக்கணும் அப்படி காட்டி கொடுத்த பிறகுதான் அந்த ரெஃப்ளக்ஷன் வந்து ரியாலிட்டியா மாறும் அந்த பிரதிபிம்பத்துல அந்த ஆன்மா தன்னை அறியும் நான் என்ன கண்ணாடியில் பார்க்கற மாதிரி அதுக்குத்தான் ஈஸ்வரத்தன்மை தேவைப்படுதுன்னு சொன்னேன் அந்த ஈஸ்வரத்தன்மை எதுக்காக நான் இப்படி சுத்தி வந்தேன் அப்படின்னா அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள நீங்க போனா மட்டும்தான் தனித்துவமான தன்னுடைய ஈகோவை இழந்துட்டு அதை வந்து பக்தியில நம்ம சரணாகதின்னு சொல்றேன் இல்லையா அந்த மாதிரி டுவாலிட்டியில போகாம ஒன்னஸ்ல போகணும் ட்வாலிட்டின்னா இப்ப நான் தாசன் இறைவன் எனக்கு தலைவன் அப்படிங்கிற அடிப்படையில சரணாகதி உண்டாகும் அந்த சரணாகதியில இவன் தொண்டனாக இருப்பான் இறைவன் தலைவனாக இருப்பான் அங்க வந்து சரணாகதி அப்படிங்கறத விட ஒரு ஆண்டான் அடிமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அங்க இருமைகள் இருக்கும் ஆனா அது புரியாததுனால அவன் அந்த மாதிரி பக்திகளை அந்த பாதையை அவன் தேர்ந்தெடுத்து போறான் அதுக்கு வந்து நம்ம சரியை அப்படின்னு சொல்றோம் அப்ப அதுவே பரிமாணம் இருக்குன்னு மகான்கள் சுட்டி அந்த சரியை நிலை கடந்து கிரியை நிலை வந்து சரியை கிரியைக்கு அப்புறம் யோகங்கிற ஒரு நிலையை கடந்து ஞானம்ங்கிற ஒரு நிலைக்கு நீ பயணம் பண்ணணும் அப்ப சரியையில் சரியே சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துல நான்கு விவகாரங்கள் இருப்பது போல அதே மாதிரி கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் அப்படிங்கிற நான்கு விஷயங்கள் இருப்பது போல இப்படி நான்கு நாளா நாலு நாளா எடுத்தீங்கன்னா பதினாறு விஷயங்களை உள்ளடக்கிய அந்த ஞான வழியில இறுதியில ஞானம் என்ற அந்த உயர் பரிமாண நிலைக்கு நம்ம உயர்கின்றது தான் ஏழாம் பரிமாணம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்ப அந்த ஏழாம் பரிமாண நிலைக்கு நம்ம பயணம் பண்ணி போகணும்னா இந்த பதினாறு விஷயங்கள் நமக்கு இல்ல இருக்கணும் இருந்தால் அந்த ஞானத்தில் ஞானங்கிறது போனாதான் அந்த நிலைக்கு நம்ம போக முடியும் அதுதான் என்றும் பதினாறு அந்த பதினாறாவது நிலைக்கு நம்ம போகணும் ஞானத்தில் ஞானம் அப்ப அந்த ஞான நிலையை நம்ம அடைகிறதுங்கிறது அவ்வளவு எளிது கிடையாது ஏன்னா இத்தனை விஷயங்களை மனசு வந்து லிப்ட் ஆகணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா லிப்ட் ஆகணும் அப்படியே பயணிக்கணும் அப்பதான் அதுக்கு புரிதல் வரும் அப்ப மனதிற்கு புரிதல் கொடுக்கறதுக்கான பாடங்களை மனசு படிக்கணும் இப்ப நீங்க ஒரு பிசிக்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா நீங்க பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட நீங்க எந்த அளவுக்கு டெப்தா படிக்கிறீங்களோ இன்வால்மெண்டோட படிக்கிறீங்களோ டெடிக்கேஷனோட படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பிசிக்ஸ் ப்ரொஃபஸராக மாறலாம் மற்றவர்களை நீங்க சிறப்பாக அந்த பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல பிரகாசிக்கலாம் அப்போ ஏன் நான் இப்படி பிரகாசிக்கிறேன் அவன் ஏன் பிரகாசிக்கல ரெண்டு மாணவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய ஆர்வம்தான் காரணம் நான் பிசிக்ஸ் படிக்கும் போது மற்றவரிடத்தை விட நான் அதிக ஆர்வத்தை காட்டுறேன் நிறைய லேப்ல ஒர்க் பண்ணி பார்க்கறேன் தெரிந்து கொள்ள ஆர்வத்தை காட்டுறேன் இன்னும் எப்படி இன்னும் எப்படின்னு நான் அப்படியே அலைகிறேன் அலைஞ்சி அந்த பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல அபரிமிதமான ஆர்வத்தை காட்டி நான் பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா மாறிட்டேன் அது மாதிரி இங்க இங்க மனது அஜானத்துல இருந்து அந்த அறிவாக பிரகாசிக்கணும் அப்படின்னா அதே மனதிற்கு டீச்சிங் கொடுக்கணும் இல்லையா அந்த டீச்சிங் மெத்தடாலஜி தான் இந்த வேதாந்த சப்ஜெக்ட் அப்போ இதை தான் இங்க சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிய வைக்குது மகான்களும் அதை தான் செய்கிறாங்க ஆதிசங்கர் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னா படிப்படியாக நம்மளை அப்படியே நகர்த்தி கொண்டு போறார் அதற்கு நிறைய ஓமானங்களையும் எடுத்து அழகா விளக்குறார் அந்த ஓமானங்களும் எளிமையாக புரிந்து கொள்ற மாதிரி நமக்கு ஒப்பிட்டு காட்டுறார் அப்படி சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு எதிராக நம்ம ஆர்கியூ பண்ணவே முடியாது ஏன்னா அவ்வளோ ரியாலிட்டியாக அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அப்போ அந்த புரிதலோடு நம்ம பயணம் பண்ணும்போது இங்கே சந்தேகமே வராது அப்ப என்ன ஆகும் மனம் வந்து நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு புரிதல்ல வந்துடும் அப்படிப்பட்ட மனசுக்குத்தான் விடுதலை கிடைக்கும் ஏன்னா அது அஜ்ஞானத்தினாலே தன்னை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறது எப்படி சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னா தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு அப்ப இந்த புரிதல் வரும்போது தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுகின்ற அங்க அந்த மனம் என்னவாகுதுன்னா ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வந்துடும் ஈஸ்வரத்தன்மைங்கிறது என்ன தனித்த மனம் விஎஸ்டி மனம் சமஷ்டி மனமாக மாறும் சாஸ்திரத்துல விஎஸ்டி சமஸ்டி அப்படிங்கிற ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு அது நம்ம தத்துவ போதத்திலேயே பேசியிருக்கிறோம் தத்துவபோதம் படிச்சுட்டு தான் இந்த பாடத்திடத்துக்கு வந்தீங்கன்னா தான் புரியும் அப்போ இந்த விஎஸ்டி சமஷ்டியில் விஎஸ்டி மனம் என்பது தனித்த மனம் சமஷ்டி மனம் என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனம் அப்போ இங்கே நான் அப்படிங்கிற தனித்துவமான அகங்காரம் என்னிடத்துல உண்டானா அது விஎஸ்டி மனம் இந்த ஹோல் யூனிவர்சல் மைண்டாக நான் மாறிட்டேன் அப்படின்னா அது சமஷ்டி மனம் அப்ப இங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சமானமாக ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக நான் மாறினேன் அப்படின்னா நான் என்னுடைய ரியல் என்ன அப்படின்னா நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன் அப்ப அந்த ஈஸ்வர தன்மையிலதான் இந்த யூனிவர்சல்ல இருக்குங்கறத நான் புரிஞ்சு கொள்ளும் அந்த ஈஸ்வரனுக்கு வேறாக இங்க நானும் இல்லை என்கிற என்னை ஈஸ்வரன் இருந்து பிரிக்கவே முடியாது அப்ப இங்க நானும் ஈஸ்வரனும் ஒன்றே அதத்தான் சாஸ்திரம் வந்து மகாபாக்கிய உபதேசமா என்ன சொல்லுதுன்ட்டு நான் போன பாடத்துல சொல்லும் நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்தை வந்து உபனிஷத்து சொல்லுது அப்படின்னு சொன்னேன் அது என்ன அதுதான் இப்போ நான் இந்த பிரபஞ்சத்தில இருக்கிறேன் அப்படி இருக்கிற என்னதான் இந்த பிரபஞ்சமே இருக்கு இந்த ஹோல் யூனிவர்ஸ்ல என்னிடத்துல இருந்தா வெளிப்படுது அப்படிங்கும் போது நான் யாரு நானேதான் அந்த ஈஸ்வரன் அப்ப எனக்கு வேளாக எதுவுமே இல்லை ஆனா வேறுபடுத்தி பார்ப்பதெல்லாம் மனசுதான் இதுதான் இங்க ரொம்ப ஆழமான புரிதல் வரணும் எங்க மனசுதான் இந்த வேறுபடுத்தி பார்த்து இந்த உரிமைகள்ல சிக்கிக்கிட்டு அது வேறு இது வேறு அவன் வேறு நான் வேறு அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு இது ஒரு மிகப்பெரிய அஜ்ஞானம் இந்த அஜ்ஞானம் இந்த அறியாமை நீங்கும் போது மட்டும்தான் அந்த சுயம்பிரகாச அறிவாக நானே இருக்கின்றேன் என்பதை அந்த ஆன்மா அறிவு உணரும் ஏன்னா அந்த ஆன்மா அறிவு எப்படி தன்னை கண்ணாடியில பார்த்து தன்னுடைய பிரதிபிம்பத்தை நான் தான் என்று தெரிந்து கொள்கிறதோ அது போல அந்த ஈஸ்வரத்தன்மையிலே பிரகாசிக்கின்ற நிலையில தான் அந்த ஆத்மா தன்னை அனுபவமாகும் அதுதான் இங்க மகான்கள் எல்லாம் செய்திருக்காங்க ஒவ்வொரு மகான்களும் அந்த ஆத்மாவாக அந்த அறிவாக பிரகாசிப்பதின் நோக்கம் என்ன அவங்க தன்னுடைய தனித்துவத்தை இழந்து அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள போய் அதுவாக மாறிவிடுகிறார்கள் அப்ப அதுவாக மாறுவதற்கான அந்த அடிப்படை விஷயமே இங்க வந்து யூனிவர்சல் மைண்டாகவும் அந்த யூனிவர்சல் பாடியாகவும் நம்ம மாறணும் அப்படிங்கறதுதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் இந்த விஸ்வரூப தரிசனமாக நமக்கு சுட்டி காட்டுறார் ஏன்னா இங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய உபதேசமெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை கடவுளாகவே அவர் பேசுவார் இல்லையா நான் தான் அந்த பணமன் அப்படிங்கிற மாதிரியே அவருடைய டாபிக் கூட இருக்கும் அந்த மாதிரி அவரால் எப்படி பேச முடியுது அப்படின்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள ஸ்ட்ராங் ஆகும்போது தான் பேச முடியும் இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருமே ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா அப்பதான் நம்ம அது அகம் பிரம்மாஸ்மிகிற தன்மைக்குள்ள வந்து அந்த பரமாத்ம நிலையிலே வந்து அந்த மாதிரி பேச முடியும் இல்லைன்னா பேச முடியாது அப்ப பகவான் ஆதிசங்கருடைய அந்த விஷயமும் அதே தான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய விஷயத்தான் இங்க எடுத்து இவரும் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி புரிந்து இதெல்லாம் இப்படியெல்லாம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் சூரியன் வந்து சுயம்பிரகாச வெளிச்சத்தை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுல போய் விவகாரங்கள் நடக்கிறத வந்து சூரியனால் நடக்குதுங்கன்னு நினைக்கிறீங்க அது சூரியனுக்கு சம்பந்தம் இல்ல அது மாதிரி ஆத்மாவுடைய அதிஷ்டானத்திலே இந்த உலக விவகாரங்கள் உங்களிடத்துல நடந்து கொண்டிருக்குன்னா அதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப ஏன் நடக்குது அப்படின்னா மைண்டுனால நடந்துகிட்டு இருக்கு மனசைதான் இது எல்லாம் உண்டாக்கி இந்த விருப்பு வெறுப்புங்கிற இருமைகள்ல சிக்கி கொண்டிருக்குது அப்படிங்கிறது இங்க பகவான்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அதத்தான் இந்த இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கர சொல்ல வர்றது ராகேச்சா சுக துக்காதி புத்தௌ சத்தியாம் பிரவர்த்ததே சுசுப்தோ நாஸ்தி தன்னாசே தஸ்மாத் புத்தேஸ்து ஆத்மனகா அப்போ இங்க விருப்பு வெறுப்பு என்ற இருமைகள் இல்லாத நிலையிலே நமக்கு வந்து அந்த ஆத்மா பிரகாசிக்கும் ஆனா அந்த இருமைகள் ஏன் உண்டாகுது அப்படின்னா மனதினால புத்தியினால அவைகள் இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது அதுவே அந்த மனமோ புத்தியோ ஒடுங்கிய நிலையிலே ஆழ்ந்த உறக்க நிலையிலே நமக்கு அந்த இருமைகள் இல்லை இல்லையா அப்ப அங்க மனசும் அந்த புத்தியும் ஒடுங்கி போகுது தூக்கத்துல அப்ப அங்க இருமைகள் நம்ம இடத்துல இல்ல அப்ப அந்த தூக்கத்துல மனமும் புத்தியும் இல்லாத நிலையிலே எப்படி ஆத்மா இருப்பதை நம்மளால அறிய முடியலையோ அதை இங்கு விழிப்பு நிலையிலே நீங்க அந்த மனமற்ற நிலைக்கு வந்தா ஆத்மாவை அறிய முடியும் என்பதாக இங்கு மகான்கள் சுட்டிக்காட்ட வர்ற முக்கிய விஷயமாக பாக்கணும் அதனால தான் இப்ப நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்னா இந்த மூன்று நிலைகள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இல்லையா விழிப்பு நிலை கனவு நிலை ஆள் உறக்க நிலைன்ட்டு இதை வந்து நம்ம அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொல்றோம் சாஸ்திரத்துல மூன்று அவஸ்தைகள் அதுல ஆழ்ந்த உறக்க நிலையில நீங்க உங்களை தெரிந்து கொள்ள முடியாது கனவு நிலையிலையும் உங்களை நீங்க யாரும் தெரிந்து கொள்ள முடியாது ஆனா விழிப்பு நிலையில நீங்கள் இந்த மாதிரி விசாரணையில ஈடுபட்டு விவேகத்தை அடைந்தீர்கள் என்றால் அங்க விழிப்புற்ற புத்தியினால உங்களுக்கு யார் என்று காட்டி கொடுக்குறோம் அப்ப இந்த மாதிரி ஒரு விடிப்புற்ற புத்தியில நீங்க உங்களை அறிக்கின்ற அந்த விஷயத்துலதான் நீங்க தன்னை ஆத்மாவாக அறிய முடியுமே தவிர மனது போய் ஒடுங்கி இருக்கிற நிலையில எப்படி அங்க இருமைகள் இல்லாம இருந்தாலும் அது ஆழ்ந்த உறக்க நிலையாக போய்விடுவதுனாலே அங்க என்ன ஆயிடுது மனமற்ற நிலை இருந்தாலும் அங்க காரண போய் ஒடுங்கிக்குது அப்பவும் அங்க அறிவு பிரகாசிக்காது ஏன்னா அது வந்து ஒடுக்குதல் அப்படிங்கிற நிலை அதாவது லயம் அப்படிங்கிற நிலையில லயம் ஆயிடுச்சுன்னா அங்க பிரயோஜனப்படாது அப்ப மனோ லயம் அப்படிங்கறதும் மனோலயம் என்ன அப்படிங்கறதாக புரிந்து கொள்ளணும் அங்க மனசு வந்து லயமாக கூடாது அதுதான் சொல்லி இந்த மாதிரி போய் ஒடுக்க தூக்கத்துல ஒடுக்குற மாதிரி நீங்க வெளியே பிராக்டிஸ் பண்ணி மைண்டை கொண்டு போய் ஒடுக்க அது வந்து அது அவசியமற்ற செயல் அப்படின்னு சொல்லி அந்த மனதிற்கு புரிந்து கொடுங்க மனசை கொண்டு போய் ஒடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மனதிற்கு உண்டான விழிப்பு நிலையை உண்டாக்குங்க விழிப்புணர்வை கொடுங்க கான்சியஸ் ஸ்டேஜுக்கு பண்ணுங்க அப்படின்னு மகான்கள் முயற்சி இருக்கிறாங்க அதுதான் இந்த இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கர சுட்டி காட்டுகிறார் அப்போ ஒருவருடைய மனதிலே உண்டாகின்ற விருப்பு வெறுப்பு என்ற எண்ணங்களுக்கு ஏற்ப அவைகள் அவனது உடல் மற்றும் மனதளவிலே இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ கொடுத்து கொண்டே இருக்கும் அது வந்து அந்த இருமைகளால் உண்டாகின்ற சுக துக்கங்களால் அந்த உடல் அந்த அனுபவத்தை உண்டாக்கிக் கொள்கிறது அதுவே அந்த மனமற்ற நிலையில ஆழ்ந்த உறக்கத்துல அங்க சுக துக்கங்கள் ஏன்னா நம்ம வந்து ஆழ்ந்த உறக்கத்துல போகும்போது ஒருத்தருக்கு கைவழி இருந்தாலோ கால் இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் எதுவுமே தெரியாம தூங்கிட்டு ஏன்னா அங்கே உடலே தெரியாமல் தூங்கிறதுனால தான் அவனுக்கு அந்த உடல் உபாதைகள் எதுவும் தெரிகிறது இல்லை அப்போ அந்த நிலை ஏன் அவனுக்கு அங்கே உண்டாகுதுன்னா அந்த உடல் சார்ந்த நிலையிலிருந்து அவன் விடுபட்டு அங்கு நயம் ஆகிட்டுற மனசு வந்து அந்த காரணத்தேகத்துல போய் ஒடுங்குது அதனால அது சூட்சம உடலுக்குள்ளேயும் இல்லை ஸ்தூல உடலுக்குள்ளேயும் இல்லை அந்த மனசு காரணத்தேகத்துக்குள்ள இருக்குது அப்ப அந்த காரணத்தேக நிலைக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த மனசு தன்னை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கும்போது ஆத்மாவை அங்கே அறிய முடியாது அதனால ஆத்மாவை அறிவதற்கான அருமையான கருவி மனசு ஆனால் அந்த மனச எப்படி கையாள வேண்டும் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்றவன் தான் இங்க சாதிக்கிறான் மனதை கையாள தெரியாதவன் சாதனை செய்யாமல் வீணாக வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறான் அப்ப இங்க நம்ம இங்க என்ன புரிந்து மனதை கையால் வருகிறது என்ன அப்படின்னா வினிப்பு நிலையிலே அந்த மனதை இருமைகளற்ற நிலைக்கு உயர்த்தி மனமற்ற நிலையாக மாற்ற வேண்டும் அந்த நிலையில அறிவு பிரகாசம் மற்றபடி நீங்க மனமற்ற நிலையில மனதை கொண்டு போகாம இருமையற்ற நிலைக்கு நீங்க கொண்டு போகாம அந்த மனதை வந்து ஒடுக்குறேன் மனதை வந்து அடக்குறேன் அப்படின்னு வேற எந்த விவகாரங்களுக்குள்ள நீங்க ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் தற்காலிகமாக மனம் அடங்கி இருக்கும் அல்லது ஒடுங்கி இருக்கும் மீண்டும் அது வெளிக்கிளம்பனா அதைவிட பூதாகரமாக கிளம்பிவிடும் அப்ப அதனால இங்க தியானம் மற்ற விவகாரங்கள் பூஜை ஜபதபங்கள் அப்படிங்கிற எந்த விசே சுகங்களாலும் ஆத்மாவை அறிய முடியாது அதைத்தான் இங்கே மகான்கள் ஆழமாக சுட்டி காட்டி ஒருவன் இந்த விழிப்பு நிலையிலே விழித்து கொள்ள வேண்டும் என்பது தான் சொல்ல வர்ற முக்கிய பார்க்கப்படுகிறது அப்ப இருமைகளற்ற நிலையிலே நாம் அந்த இறைவனாய் அனுபவமாக்க முடியும் அந்த இறைவனாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை உணர முடியும் என்பதை தான் இங்கே பகவான் ஆதிசங்கரர் ஆழமான விஷயமாக இந்த இருபத்தி ஸ்லோகத்திலே சுட்டி அப்ப இங்க ஆத்மா வந்து எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டே இருக்கிறது அதை எப்பொழுது உணர முடியும் என்றால் புத்தி விழிப்புறும் போது மட்டும்தான் உணர முடியும் வேற எந்த நிலையிலும் நீங்க உணரவே முடியாதுங்கிறத புரிந்து கொள்ளுங்க அடுத்தது இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தை நாளைக்கு வகுப்புல பாக்கலாம் இன்றைக்கு இருபத்தி ஸ்லோகத்தோட நிறைவு செய்கிறேன் நிறைய ஓமானங்களோட பகவான் ஆதிசங்கரர் விளக்கங்களை கொடுத்துட்டே வருவார் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் மீண்டும் கேட்டு நல்ல புரிதலுக்கு வந்து உள்வாங்கினாதான் நமக்கு அந்த விடுதலை உண்டாகும் மனதிற்கு விடுதலை உண்டாகும் இந்த விடுதலைங்கிறது மனசுக்குத்தான் மற்றபடி வேற எந்த விஷயத்துக்கும் விடுதலை கொடுக்க முடியாது அதான் ஏற்கனவே எல்லாம் விடுதலை ஆயிடும் நான் சொல்லிட்டேன் அதனால நன்றாக புரிந்து கொண்டு இந்த பாதையிலே பயணம் செய்யுங்க மீண்டும் மீண்டும் கேளுங்க அப்பத்தான் இந்த பிறவியனுடைய நோக்கம் நமக்கு புரிய வரும் இன்றைய வகுப்பை இருபத்தி ஸ்லோகத்தோட நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் சர்ச